ிாத்தயத்த வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நமச்சிப்பலையா காமோபோக நித்தை காமக்ரோத பராணாஹே காமபோகா அந்யாயேனார்த்த சஞ்சயான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அசுரகுணங்களை வரிசைப்படுத்தி உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தையும் அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிக்கணும் என்ன வினைச்சொல் கிரியாபதம் அங்கேதான் முடிகிறது சிந்தாம் அபரிமேயான்ச்ச எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கை எப்படி நடத்துறது சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அது எது வரைக்கும்னா பிரளயாந்தாம் உபாஷ்ருதாக அபரிமேயாம் சிந்தாம் பிரலயாந்தாம் உபாஷ்ருதாக வரைக்கும் இந்த கவலைப்படுறத ஒரு கர்மா மாதிரி என்னமோ செய்ய வேண்டியது மாதிரி சார்ந்திருப்பார்கள் கவலைப்படுறதுங்கிறது இயல்பு அது ஒன்றும் கல்டிவேட் பண்ணுறது கிடையாது நாம் அந்த கவலையிலேருந்து விடுபடுறதான் கல்டிவேட் பண்ணணும் கவலைப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அதுவும் அளவுக்கு மீறி கவலைப்படுறதுங்கிறது ஆழ்ந்த சுயநலத்தினுடைய வெளிப்பாடு பாதுகாப்பின்மை உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய யோகக்ஷேமத்தை பற்றியே எப்போ பார்த்தாலும் யோசிச்சு அதையே நினச்சி நினச்சி அது போயிடக்கூடாது இதை போயிடக்கூடாதே இந்த பணம் போயிடக்கூடாது அந்த சொத்து போயிடக்கூடாது எப்படி கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் ஆனால் மரணம்னு ஒன்று இருக்குது நாம் இதெல்லாம் விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்காது ஆனால் தொடர்ந்து இதையே பண்ணி கொண்டிருப்பார்கள் இவர்களால் பாசிட்டிவாக எதையுமே நினச்சி பார்க்க முடியாது தனக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோன்னு நினைப்பார்கள் மற்றவர்கள் செய்து விடுவார்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களும் பிறருக்கு கெடுதல் செய்வார்கள் அது வேற விஷயம் ஆக பிரளயாந்தாம் அபரிமேயாம் அளவிட முடியாதேன்னு அர்த்தம் பரிமேயம்னா அளவிட முடியும் அபரிமேயாம்னா கே கணக்கே பண்ண முடியாது எப்பொழுதும் கவலையிலே மூழ்கியிருப்பான் பாபி அப்படிங்கிறார் மகாகவி பாரதியார் ஆக கவலைப்படுறதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டாப் ஒரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திட்டமிடணும் கவலைப்படுறதுல நேரத்தை வீணடிக்கக்கூடாது அது உடல் நலம் மனநலம் அறிவு நலம் எல்லாத்தையுமே அது கெடுத்துவிடும் ஆக கவலைப்படுவதற்கு பதிலாக அதற்கு தீர்வை புரிந்து கொண்டு அந்த தீர்வை செயல்படுத்தணும் இந்த அசுர குணத்தை படிக்கிற போதே அந்த குணத்துக்கு நேரான நல்ல குணத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து நாம் அதை நம்முடைய குணமாக மாற்றுவதற்கு நாம் சிந்தித்து செயல்படிய வேண்டும் பிரளயாந்தாம் அபரிமேயாம் சிந்தாம் உபாசிருத்தாக என்ன நினைப்பார்களான்னா வாழ்க்கையில் என்ன புருஷார்த்தம் இருக்குது காம உபோக பரமாக காமகான்னா அங்கே விஷயங்கள் உபபோகம்னா அதையே அனுபவிக்கிறது எப்போ பார்த்தாலும் புலனின்ப நுகர்ச்சியே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு நினைக்கிறது உடம்புக்கு சக்தி இல்லாட்டா கூட அந்த ஆசை போகிறதில்லை காம உபோக பரமாக பரமாகனா பரம புருஷார்த்தம் இதே வாழ்க்கையில் குறிக்கோள் நிறைய சொத்து சேர்க்கணும் நிறைய அனுபவிக்கணும் ஏதாவது இத்தி நிஷ்டிதாக இவ்வளவு தான் வாழ்க்கை புண்ணியமாவது மோட்சமாவது அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஆக இந்த உலகத்தில் நாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்லோகம் பிரசித்தமாக சொல்கிற வழக்கம் யாவஜீவேத் சுகம் ஜீவேத் ரிணம் கிருவ்வா ம் பிபேத் பஸ்மீபூதே புனராகமனம் குதா இதோடய அர்த்தம் இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இரு கடனை வாங்கியாது நெய்யை சாப்பிடு சாம்பலா போனத்துக்கு பிறகு மறுபிறவின்னு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது பஸ்மீபூத தேகசிய புன ஆகமனம் மறுபடியும் நீ இன்னொரு உடம்பை எடுப்ப இதுக்கு முன்னால் ஒரு உடம்பை எடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு அவர்களுடைய சிற்றறிவுக்கு ஏற்றபடி சிந்திப்பார்கள் இதோட அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும்னு சொன்னேன் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் சிந்தாமே பிரலயாந்தாமுபாஸ் காமோபோகமாக